வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் நான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு திப்பு சுல்தான் பிரிட்டிஷ் படையினரால் கொல்லப்பட்டு ஸ்ரீரங்கப்பட்டம் கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சிகாகோவில் இடம்பெற்ற தொழிலாளர் கழகத்தில் காவல்துணர் காவல்துறையினர் மீது எரியப்பட்ட குண்டுவீச்சுக்கு பின் இடம்பெற்ற காவல்துறையினரின் துப்பாக்கி சூட்டில் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பனாமா கால்வாய் கட்டுமானம் ஐக்கிய அமெரிக்காவினால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவின் பகுதிகள் ஜப்பானுக்கு வழங்கப்பட்டதை எதிர்த்து தலைநகர் பெய்ஜிங்கில் தியானன்மென் சதுக்கத்தில் மாணவர் போராட்டம் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அகில மலாயா தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவராக இருந்த எஸ் ஏ மலாயாவின் ஆட்சியாளர்களான பிரிட்டிஷாரால் கோலாலம்பூர் புடு சிறைச்சாலையில் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது கிராமி விருதுகள் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இத்தாலியில் இடம்பெற்ற விமான விபத்தில் டொரினோ புதைப்பந்த அணியின் அனைத்து விளையாட்டு வீரர்களும் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு இஸ்ரேல் பிரதமர் இட்ஸாக் ராபினுக்கும் பாலஸ்தீன அதிபர் யாசர் அராபத்துக்கும் இடையில் எட்டப்பட்ட அமைதி உடன்பாட்டின்படி காசா கரையில் பாலஸ்தீனர்களுக்கு தன்னாட்சி உரிமை வழங்கப்பட்டது இரண்டாயிரமாவது ஆண்டு லண்டனின் முதலாவது நகரத் தந்தையாக கென் லிவிங்டன் தேர்வு செய்யப்பட்டார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு தியாகராஜர் கர்நாடக ஏசை மும்மூர்த்திகளில் ஒருவர் 1945 தொள்ளாயிரத்தி ஆண்டு என் ராம் இந்திய பத்திரிகையாளர் 1983 தொள்ளாயிரத்தி ஆண்டு த்ரிஷா தமிழ் தெலுங்கு திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் 1799 எழுநூத்தி ஆண்டு திப்பு சுல்தான் மைசூர் மன்னர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சர் முத்துக்குமாரசாமி இலங்கையின் தமிழ் அரசியல் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ் ஏ கணபதி மலாயா தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டீட்டோ யூகாஸ்லாவியாவின் அதிபர் இந்நாளின் சிறப்புகள் அனைத்து நாடுகள் தீயணைக்கும் படையினர் நாள் நெதர்லாந்து இறந்தவர்கள் நினைவு நாள் சீனா இளைஞர் மற்றும் வேர்ல்டு எனர்ஜி டே எனப்படும் உலக சக்தி தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே